சனாதன தர்மம் நமக்கு போதித்த புருஷார்த்தம் என்பதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே தர்மக அர்த்தக காமக மோட்சக அதாவது தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்ற நான்கு வாழ்வியல் நெறிகளை புருஷார்த்தம் சாஸ்திரம் அழைக்கின்றது அதை நாம் தமிழில் அறம் பொருள் இன்பம் வீடு என்று கூறுகின்றோம் அதில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் பொருள் என்பதால் இதில் அர்த்தக என்பதை பொருள் என்றும் அவைகள் நம்முடைய அத்தியாவசிய வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள் என்று கருதுகின்றோம் ஆனால் இதையே இன்னும் சற்று ஆழமாக சிந்தித்தோமானால் நம் தர்மம் கூற வருகின்ற பொருள் எது என்பது நன்கு புரிய வரும் பொதுவாக நாம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான பொருள்களை வீடு கார் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் பணம் போன்றவைகளை தான் நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களாக நாம் வருகிறோம் அதை எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னா தினமும் அல்லும் பகலும் ஓடிக்கிட்டு இருக்கும் காலையிலையும் மாலையிலையும் இப்போ பார்த்தாலும் பொருள் சம்பாதிக்கணுங்கிற ஆசையிலேயே தான் அணிஞ்சிகிட்டு இருக்கும் ஆனால் நம்ம உண்மையாகவே நிறைய பொருள்களை சம்பாதிச்சு வச்சுருக்கோம் அதை பற்றி தெரியாமையே இருக்கும் எப்படியும் கேட்குறீங்களா நமக்கு இறைவன் கொடுத்துட்ருக்க இந்த உடம்பு இருக்குது இதுவே ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் இந்த பொருள் நம்ம இறைவன் கொடுத்துட்டுருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விலைமதிக்க முடியாத பொக்கிசம் இது இதை நம்ம எந்தளவுக்கு படைச்ச இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான் அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஒவ்வொரு உறுப்புகளுடைய செயல்பாடும் அது எப்படியெல்லாம் இந்த மனிதனை வாழ வைக்குது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா பல அரிய உண்மைகளை நாம் அறிஞ்சிக்க முடியும் அதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்போ தான் இது எப்படி நம்ம சரியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும் மனிதப் பிறவியினுடைய மகத்தான நோக்கமே மற்ற உயிர்களிலிருந்து மாறுபட்டவன் அப்படிங்கிறதுனால யாருக்குமே கிடைக்காத அரிதான பல விஷயங்கள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த உடம்பும் ஒரு மிக முக்கிய பொருளாக இருக்குது அத்துடன் இதில் இருக்கக்கூடிய மனங்கிற ஒரு ஆறாவது அறிவு மிகப்பெரிய பல அரிய உண்மைகளை மனிதன் அறிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு இது மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த வாய்ப்புகள் கிடையாது சரி நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்ட பொருள்கள் இவ்வளோதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டுருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு கேட்காமியாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உடம்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இருதயம் வேணும் எனக்கு கண் வேணும் காது வேணும்னு நம்ம கேட்டோம்மா என்ன எல்லாமே இருக்குல்ல தானாகவே கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா ஆனால் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதானே ரொம்ப முக்கியம் அது மாதிரி நம்ம நம்பி வந்திருக்கின்ற மனைவி குழந்தைகள் தாய் தந்தையர்கள் உற்றார் உறவினர்கள் இவங்களெல்லாம் நம்ம சரியாகவே பயன்படுத்திக்க தெரியாமல் இருக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆசான் இவங்கெல்லாம் ரொம்ப விலை மதிக்க முடியாதவங்க அவங்களுடைய அன்புகளுக்கெல்லாம் ஒரு விலையை நிர்ணயம் பண்ண முடியாது அப்படிப்பட்ட மகத்தானவர்களை நம்முடைய அர்த்தமாக சாஸ்திரம் சொல்லணும் மனிதனுடைய வாழ்விற்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்னா இதெல்லாம் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான பொருள்கள் அது நம்ம மறந்துவிடக்கூடாது அது மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம அடைய வேண்டிய பொருளை பயன்படுத்தணும் அப்படின்னு மட்டும் நான் பார்க்குறோம் அது மற்றவர்களுக்கு பயன்படுத்த கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது பொதுவாகவே இயற்கையினுடைய நேதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எதை கொடுக்குறோமோ அதைத்தான் திரும்பி பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையில் நம்ம ஒரு அன்பை கொடுத்தோம்னா நமக்கு திரும்பவும் அன்பு கிடைச்சிடும் ஒரு சிரிப்பை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா மற்றவர்களும் நம்ம கிட்டேருந்து அந்த சிரிப்பை திருப்பி கொடுத்தா அதுவே கோபத்தையோ ஒரு துயரத்தையோ மற்றவர்களுக்கு நாம் கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு திரும்பவும் கிடைக்கும் இதுதான் வந்து இயற்கையினுடைய வாழ்வியல் நியதி பொதுவாகவே இயற்கை வந்து கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற நியதி படித்து இயங்கிகிட்டு இருக்கு இது நம்ம வரவு செலவுன்னு சொல்கிறோம் பொருளாதாரத்தில் ஒரு வரவு வரது ஒரு செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் இந்த வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் நீதிடைய அடிப்படையில் தான் பொருளாதாரத்தில் இயங்கிட்டுருக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வியல் பொருளாதாரத்தில் அவனுக்கு உண்ண உணவு கொடுக்க உடை இருக்க இடங்கிற அத்தியாவசிய தேவைகள் ரொம்ப முக்கியமாக இருக்குங்கிறதுனால அவன் பொருளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஓட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான் ஆனால் இயற்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெரும்பாலான பொருட்களை நாம் சரியாக பயன்படுத்துகிறதில்லை இப்போ இயற்கையினுடைய கொடுக்கல் வாங்கல் நீதிப்படி இப்போ நாம் சுவாசிக்கிற பிராணவாயுவை மரங்கள் தான் நமக்கு கொடுக்குது நாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியுடுற கரிய வாயுவை தான் மரங்கள் வாங்கிக்கு அதுக்கு அதை வாங்கிக்கிட்டு நமக்கு பல மடங்கு திருப்பி கொடுத்துக்கிட்டு அதை தான் நம்ம மூச்சு விட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் அதுபோலவே இந்த இயற்கையில் நீங்கள் எதை கொடுத்தாலும் அது பல மடங்கு நமக்கு திருப்பி கொடுத்துடும் இப்போ இந்த மண்ணில் ஒரே ஒரு தேங்காயை நட்டு வைக்கிறோம் அந்த மண் என்ன பண்ணுதுன்னா அந்த மரத்தை பெருசாக வளர்த்தி அதிலேருந்து ஆயிரக்கணக்கான மாங்காய்களை நமக்கு திருப்பி கொடுக்குது தேங்காய்களை திருப்பி கொடுக்குது காய்கறிகளை கொடுக்குது இது மாதிரி ஒன் ஒரு விஷயத்தை ஒரே ஒரு விதையை நம்ம இந்த மண்ணுக்குள்ளே விதைச்சோம் அப்படின்னா பல மடங்கு நமக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய இந்த இயற்கையின் நியதியை நம்ம நிச்சயமாக அறியணும் இதுதான் நம்முடைய வாழ்வியல் பொருளாதாரத்துலையும் நடக்குது அது நல்லது கெட்டதை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அது நமக்கு பல திரும்ப கிடைக்கும் இந்த நியதியின்படி தான் இந்த பிரபஞ்சம் இயங்கிகிட்டு அந்த வகையில் நம்முடைய தாய் தந்தையர்கள் ஆசான் அவர்களுடன் சேர்ந்த நம்முடைய நெருங்கிய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் நல்லோர்கள் என்று அநேக மதிப்பிட முடியாத செல்வங்கள் நம் இருந்தும் அவர்கள் மூலமாக அடையப்பட வேண்டிய அரிதான அன்பினை நாம் அறியாமலேயே அற்ப பொருள்களை விரும்பி அதை அடைவதற்காக அரும்பாடு பட்டுக்கொண்டிருக்கின்றோம் பொதுவாக சாஸ்திரம் வந்து பொருள் அப்படிங்கிறது அர்த்தக அப்படின்னு ஏன் அழைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மனிதனுடைய இச்சைக்கு உரிய விஷயமாக இருப்பதனால தான் அதை அர்த்தம்னு சொல்லுது அதாவது ஒரு மனிதன் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பொருள் அப்படிங்கிற அர்த்தத்தில் சாஸ்திரம் வந்து அர்த்தக அப்படின்னு சொல்லுது அந்த அர்த்தம் என்பதை நம்ம வந்து இச்சைக்குரிய விஷயத்தை லட்சியமாக வச்சுக்கிட்டோம் அதனால்தான் புருஷார்த்தம் அப்படின்னா புருஷனுடைய அர்த்தம் என்ன மனிதனுடைய லட்சியம் என்ன அப்படின்னா இந்த நான்கு விஷயங்கள்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த வகையில் இங்கே அர்த்தம் அப்படிங்கிறது ஒரு லட்சியமாக மனிதன் எடுத்துக்கொண்டதுனால அவன் பொருள் ஆசையினால் அதை அடையணும் இதை அடையணுன்ட்டு ஒரு லட்சியமாக்கிக்கிட்டான் அந்த ஆசையின் காரணமாக என்ன பண்ணுறான் அவன் விருப்பப்படக்கூடிய பொருள்களை எப்படியாவது அடையணும் அதன் மூலமாக நான் சந்தோஷத்தை அடையணுன்னு ஆசைப்பட்றான் அதனால் அவன் ஒரு செல்ஃபோனையோ ஒரு மோட்டார் சைக்கிளையோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டால் பார்த்திங்கன்னா அவனுக்கு மகிழ்ச்சி சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை அந்த மகிழ்ச்சி அவனுக்கு தொடர்ந்து இருக்குது அப்படின்னா அங்கே தான் அந்த பசு பிரச்சனை வருது இப்போ அடுத்தவனுடைய பொருளை வந்து நம்ம பார்க்குற வரைக்கும் நம்ம பொருள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது ஆனால் நம்மளோட விலை உயர்ந்த பொருள் மற்றவங்ககிட்ட இருக்கிறத பார்த்த உடனே நம்ம சந்தோஷம் உடனே பறி போயிடுது இப்படி இப்போ நம்ம ஒரு செல்ஃபோன் வாங்கி பயன்படுத்துகிறோம் நம்ம நண்பர் வந்து அதைவிட ஒரு விலை நிறைய அதிக ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு மொபைல் ஃபோனை கொண்டு வராருன்னா உடனே நம்முடைய மனம் என்ன பண்ணுதுன்னா அது மாதிரி நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு ஒரு கவலைப்பட ஆரம்பிச்சிடு அப்போ நமக்கு அந்த பொருளால் கிடைச்ச மகிழ்ச்சி அப்பொழுதே போய்விடுகிறது அதனால் நமக்கு எது தேவை அப்படிங்கிறத நம்ம முடிவு செய்து அதை உச்ச கையை வீட்டில் பணக்கார ரூட்டில் அல்லது இந்த மாதிரி இடத்துல நான் பிறக்கணும் என்னுடைய நீராம் இப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம முடிவு செய்து வர்றது இல்லை இது வேணும் அது வேணும் நம்ம கேட்டு அங்கே பெறுவதும் கிடையாது அதுவாக கொடுக்கப்பட்டிருக்கு அது எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவ புண்ணியத்தினுடைய அடிப்படையில் தான் அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பொதுவாக இப்பொழுது நாம் அடைஞ்சிருக்கிற இந்த வாழ்க்கை நம்முடைய தகுதிக்கு ஏற்ப கிடைச்சிருக்கிறது என்பதை நாம் நன்கு புரிஞ்சுக்கணும் இதில் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுவதற்கோ வருத்தப்படுவதற்கோ அங்கே ஒன்றுமே இல்லை எப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டதை பொருள்களில் நாம் அடைகின்றோமோ அப்பொழுது மனம் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் அது இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரி பொருள்களை தேடிகிட்டே போனாலும் மனம் வந்து சந்தோஷத்துக்கு திரும்பாது ஏன்னா இன்னும் தேவைகள் வைத்து கொண்டிருக்கிறதுனால அடுத்தடுத்த எதிர்பார்ப்புகளோடவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி வாழ்வதனால்தான் மனித சமுதாயமே ஒரு ஒழுங்கற்ற நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது அதற்கு ஏற்ற கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறோம் சந்தோஷமாக வாழணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நம்ம நிறைய முயற்சிகள் எடுக்கணும் ஆனால் பெரும்பாலும் நமக்கு என்ன வருதுங்க துன்பங்கள் வருது இப்போ துன்பம் வர்றதுக்குன்னு நீங்கள் ஏதாவது முயற்சி செய்கிறீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் எதுவுமே இல்லை இல்லையா எந்த ஒரு முயற்சியும் செய்யாமலேயே நமக்கு துன்பங்கள் தேடி வருது அப்போது இன்பத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஏன் முயற்சி எடுக்கணும் யோசனை பண்ணி பாருங்க இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமலேயே துயரம் வருவதை காணும் பொழுது சந்தோஷத்துக்கு மட்டும் நாம் அதிக முயற்சியை மேற்கொள்வது என்பது நம்முடைய அறியாமைன்னு தான் சொல்லும் எனவே நமக்கு எது வருமோ அது நிச்சயமாக வரும் எது வரக்கூடாதோ அது நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் நமக்கு வராது இந்த அடிப்படை உண்மையை நாம் புரிஞ்சிக்கிட்டு நம்முடைய வாழ்வியல் தேவைகளை நாம் பூர்த்தி செய்யும்போது மனம் திருப்தி அடைஞ்சு பொதுவாகவே நமக்கு வரக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாம் நம்முடைய பாக புண்ணியத்தினுடைய அடிப்படையில் வருவதாக சாஸ்திரம் நமக்கு அறிவுறுத்துகின்றது அதனால் நமக்கு என்ன வருதோ அதை ஈஸ்வர பிரசாதமாக நாம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக வேண்டும் அதை விட்டுட்டு அனைத்தையும் மாற்றுவதற்காக நாம் எடுத்துக்கிற முயற்சிகளெல்லாம் நம்முடைய அகங்காரத்தினுடைய வெளிப்பாடுகள் என்பதை நாம் அழிந்து கொள்ள வேண்டும் அது தெரியாதனால்தான் நாம் என்ன பண்ணுறோன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாய் தந்தையர் ஆசான் கடவுள் மனைவி மக்கள் நம்முடைய வாழ் சு சூழ்நிலைகள் நாம் பிறந்த தேசம் கல்வி பதவி என எது கிடைச்சிருந்தாலும் அதை திருப்தியோட அனுபவிக்க தெரியாமையே இன்னும் ஏதோ வேணும் அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் அது மாதிரியே நாம் அடைந்த பொருளில் நம்மிடத்தில் உள்ளதை விட மற்றவர்களிடம் இருப்பதை பார்த்து வராமப்பட ஆரம்பிச்சிடுறோம் இது பிரபஞ்ச நியதிக்கு இயற்கைக்கு முற்றிலும் முரணானதாக இருக்கிறதுனால இயற்கை என்ன செய்யும் அப்படின்னா நல்லா கவனிங்க நம்ம மற்றவங்க பொருளை ஆசைப்பட்டோ பொறாமைப்பட்டோ நாம் கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம நம்மை அறியாமலேயே அந்த பொருளை நாம் வெறுக்கிறோம் உதாரணமாக இன்னொருத்தர் நல்ல ஒரு விலை உயர்ந்த கார் வச்சுருக்காரு அல்லது செல்ஃபோன் வச்சிருக்காருன்னு உடனே அதை பார்த்து நம்ம பொறாமப்படுறோம் அது மாதிரி ஒரு கார் நம்மகிட்ட இல்லையே அது மாதிரி ஒரு செல்ஃபோன் நம்ம வாங்க முடியலையே அப்படின்னு நம்ம பார்த்து பொறாமப்படுறோம் இந்த பொறாமையின் மூலமாக ஒரு வெறுப்பு உண்டாகிறது அல்லவா நம்மளுடைய மனதிலே அந்த வெறுப்பு இயற்கை நியதிப்படி இயற்கை என்ன நினச்சிக்குது அப்படின்னா ஓ இவனுக்கு இந்த பொருள் தேவையில்லை போல் இருக்குது அதனால் இவன் இதை வந்து வெறுக்கிறான் அப்படின்னு அது முடிவு கொண்டு அந்த பொருளை நமக்கு கிடைக்க விடாமலேயே செய்துவிடுகின்றது மற்றவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்ற பொருள்களை பார்த்து பொறாமையும் விருப்பும் யார் அடைகின்றார்களோ அவர்களுக்கு அந்த பொருள் நிச்சயமாக கிடைக்கப் போவதில்லை என்பதை சாஸ்திரம் மிக ஆழமாக பிரபஞ்ச நீதியை முன்னிறுத்தி அறிவுறுத்துகின்றது இந்த அடிப்படை உண்மையை யார் அறிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே பொறாமை வெறுப்பு என்ற குணங்களை நீக்கி அன்பு சந்தோஷம் என்ற முக்கிய பண்பு நலன்களை வளர்த்திக்கொள்கின்றார்கள் அதனால் நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் அதாவது மற்றவர்கள் பொருள்களை பார்த்து சந்தோஷம் அடையும் பொழுதுதான் இயற்கை அவர்களுடைய வளர்ச்சியை கண்டு நாம் விரும்புகின்றோம் அதுபோன்ற வளர்ச்சியை நமக்கும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து உடனடியாக அது ஒரு சூழ்நிலையை நமக்கு கொடுத்துவிடும் அந்த பொருள்களை நமக்கு கொடுத்துவிடும் அதை நாம் அவர்கள் வைத்திருக்கின்ற பொருள்களை மீது வெறுப்பும் பொறாமையும் அடைந்தோம் என்றால் ஓ இவர்களுக்கு இந்த பொருள் மீது வெறுப்பு உண்டாகின்றது விருப்பம் போல் இருக்கின்றது என்று இயற்கை நமக்கு அதை கொடுக்காமல் தடுத்துவிடும் இதனால் நமக்கு உண்டாக வேண்டிய மகிழ்ச்சி பறிபோய்விடும் என்பதை நாம் நன்கு அறிஞ்சிக்கணும் அதனால் ஒரு நல்லதும் கெட்டதும் மற்றவங்க கொடுத்து நமக்கு வர்றதில்லை நம்மளால் தான் அது உண்டாகுது அப்படிங்கிறது பெரியவங்க அன்றைக்கே சொல்லியிருக்காங்க தீதும் நன்றும் பிறர் வாரா அப்படிங்கிற ஒரு முக்கிய வாக்கியத்தை முன்னோர்கள் நமக்கு வ வலியுறுத்துகிறார்கள் சாஸ்திரம் நாம் ஆசைப்படும் பொருள்களை மூன்று விதமான மகிழ்ச்சி கொண்டு வருது ஒரு பொருளை நம்ம பார்த்தோம்னா அதுக்கு பேர் பிரியம்னு சொல்லணும் அதை பார்த்து பிரியப்படுறோம் ஆசைப்படுறோம் அப்படின்ட்டு அந்த பொருளை பார்க்கின்ற முதல் விஷயத்தை வந்து பிரியம்னு சொல்லுது அந்த மாதிரி ஆசைப்பட்ட பொருள் நம்ம கைக்கு கிடைச்சதை என்ன சொல்லுதுன்னா மோதம் அப்படின்னு சொல்லுது ஒரு பொருளை ஆசைப்படுத்து அந்த பொருளை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் மோதம் வாங்கின பொருளை நாம் அனுபவிக்கும்போது ஒரு மகிழ்ச்சி உண்டாது பார்த்திங்களா அதுக்கு பேர் பிரமோதம்னு சொல்லுது பொதுவாக நம்ம மனதில் உண்டாகக்கூடிய மகிழ்ச்சியை சாஸ்திரம் மூன்று வகைகளை பிரிக்குது ஃபஸ்ட்டு ஒரு பொருளை பார்த்து ஆசைப்படுவது பிரியம் என்றும் ஆசைப்பட்ட பொருளை அடைவதை மோதம் என்றும் அடைந்த அந்த பொருளை அனுபவிப்பதை பிரமோதம் என்றும் மூன்று மகிழ்ச்சி நிலைகளை நமக்கு சுட்டி காட்டுகின்றது அப்போது மகிழ்ச்சிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது ரொம்ப சூட்சமான விஷயம் காரணம் என்னென்னா அந்த மகிழ்ச்சிக்கு காரணமானவனே நம்ம உள்ளிருக்கிற அந்தரியாமியான ஆத்மா நாம் நினச்சுக்கிறோம் வெளியிருக்கிற பொருள்கள் மூலமாக தான் நமக்கு சந்தோஷம் உண்டாகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் உண்மை அப்படி அல்ல இதை பற்றி நாம் இன்பங்கிற தலைப்பில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் பொதுவாக நாம் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் வந்து நம்ம உள்ள இருக்கிற ஆத்மாவின் மூலமாகத்தான் பிரகாசிக்கணும் அது இல்லைன்னா நமக்கு சந்தோஷங்கிறது கிடையவே கிடையாது நம் உள்ளே உள்ள உன்னத பொருளான அறிந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் நமக்கு மற்றவர்கள் மீது உண்டாகின்ற தேவையற்ற கால் புணர்ச்சி பொறாமை கோபம் போன்ற கொடிய வெளிப்பாடுகளை நாம் நிறுத்திக்கொள்ள முடியும் பொதுவாக நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் மூன்று விஷயங்களை அனுபவிக்கிறோம் அது நமக்கு விழிப்பு நிலை அனுபவமாகவும் கனவு நிலை அனுபவமாகவும் ஆழ்ந்த உறக்க நிலை அனுபவமாகவும் இருக்குது இது சரி நம்ம வாழ்க்கையில் அது இருந்துக்கிட்டு இருக்கு இதில் நம்ம கனவு காணும்போது அந்த கனவில் நம்ம அடையக்கூடிய பொருள்களில் ஒருவித மகிழ்ச்சியை நம்ம அடைகிறோம் அந்த கனவுல சந்தோஷத்தை அடைகிறோம் ஆனால் அந்த மகிழ்ச்சி நமக்கு எதுவரை நீடிச்சுருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த கனவு இருக்கிற வரைக்கும் மட்டும்தானே கனவு கலைந்தவுடன் அந்த பொருள் நம்மிடம் விட்டு நீங்கி அந்த மகிழ்ச்சியும் நம்மை விட்டு நீங்கி அதுபோலவே இந்த விழிப்பு நிலை அனுபவங்களும் தற்காலிக மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கின்றது ஆனால் நிலையான மகிழ்ச்சியை நாம் அடைவதற்கு மூல காரணம் என்ன என்பதை நாம் அறியாமல் இருப்பதுதான் ஆகும் ஆகவே நம் சனாதன தர்மம் போதிக்க வருகின்ற மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்ப பொருள்களை அடைவதில் உள்ள ஆசையை விடுத்து அழியாத அந்த பரம்பொருளை ஆசைப்படு அப்படின்னு சொல்லுது அதனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் பொருள் அப்படின்ன உடனே நம்ம வாழ்வியல் தேவைகளுக்கு உண்டான பொருள் தான் நம்ம பெரும்பாலும் எடுத்துக்கிறோம் அது உண்மை தான் ஏன்னா வாழ்வியல் பொருள் இல்லாமல் நம்ம வாழ முடியாது ஆனால் அந்த பொருள் நமக்கு கிடைப்பதற்கான அடிப்படை விஷயத்தை நம்ம மறந்துடுறோமே இப்போ அடிப்படையான அறம் தவறி வாழுகின்ற மனிதனுக்கு ஆனந்தம் எங்கே உண்டாக போகுது கண்டிப்பாக அவன் நினச்சிக்கிறான் இந்த பொருளை நான் அடைச்சிட்டதுனால எனக்கு ஆனந்தம் வந்துடுது அப்படின்ட்டு ஆனால் அந்த ஆனந்தம் நீடிச்சுதான் எவ்வளவோ பொருள்கள் நம்ம வாங்கினோம் எவ்வளோ நாள் அந்த ஆனந்தத்தை அனுபவித்தோம் சந்தோஷத்தில் இருந்தோம் கொஞ்சம் நேரம் அந்த பொருள் நம்ம கைவிட்டு போகிற வரைக்கும் வேணால் இருக்கலாம் நிறைய பேருக்கு அப்படி இல்லை வாங்கி ஒரு மணி நேரம் அந்த பொருள் மேலே ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுக்கப்புறம் அது எங்கே கிடக்குதுன்னே தெரியாது அது மாதிரி அல்ல நம்ம பொருளை அடைவதனால் உண்டாகக்கூடிய இன்பத்தையோ அந்த பொருள்களினால் அந்த இன்பம் உண்டாவது என்பதையோ நாம் தவறாக புரிஞ்சு வச்சிட்ருக்கோம் அதனால நமக்கு நிலையான மகிழ்ச்சி உண்டாகிறதுக்கு காரணமான அடிப்படை பொருள் வந்து பரம்பொருள்தான் என்பதை நாம் ஆழமாக உணர வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப சூட்சமாக அணுகினா மட்டும்தான் அதிலிருந்து பல உண்மைகள் நாம் எடுத்துக்க முடியும் இப்போது கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியை சூமமான கிருமியை நம்ம பார்க்கணும்னா என்ன பண்ண போகிறோம் அதுக்குண்டான நுண்ணோக்கியை வைத்து நம்ம அந்த கிருமியை பார்க்குறோம் இல்லைவா அது மாதிரி நமக்கு நிறைய சூட்சமமான விஷயங்கள் இருக்குது அதை நாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்முடைய புத்தியும் அந்தளவுக்கு சூட்சமமாக வேலை செய்யணும் மேலோட்டமான புத்தியை வச்சுக்கிட்டு அரிய உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது அதனால் நம்ம பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எப்பொழுதும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பரம்பொருள் மட்டும்தான் என்பதை நாம் நன்கு அறியவே அது தெரியாதனால தான் ஜடப்பொருள்கள் மீது நாம் அன்ப வைக்கிறோம் ஆசை வைக்கிறோம் அழியாத பரம்பொருள் அந்தரியாமையாக நமக்குள்ளே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்முடைய அன்பு அதை நோக்கி திரும்பிவிடும் வெளியே காட்டக்கூடிய இந்த அற்ப பொருள்களில் வெளிப்படுகின்ற அன்பை அந்த அற்புத பொருளாக மிக அரிய பொருளாக இருக்கின்ற பரம்பொருளின் மீது நாம் திருப்பிவிடும் பொழுதுதான் நம்முடைய உண்மையான மகிழ்ச்சி நம்மிடம் வெளிப்பட ஆரம்பிக்கின்றது இதுக்கு பெரியவங்க அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லியிருக்காங்க நம்ம கேள்விப்பட்ட கதை தான் இருந்தாலும் சுவாரஸ்யமாக இருக்கும் சொல்கிறேன் ஒரு பணக்காரன் அனைத்து சொத்து சுகங்களையும் வச்சுக்கிட்டு ரொம்ப ஆனந்தமாக வாழணுன்னு ஆசைப்பட்றான் அதுக்காக நிறைய ஓடி ஓடி பொன் பொருள் சேர்த்தி நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழ்கிறான் ஆனால் அவனுக்கு சந்தோஷம் மட்டும் கிடைக்கவே இல்லை அதனால் அவன் என்ன பண்ணுறான் ஒரு நாள் ஒரு சாதுவை சந்தித்து நம்ம சந்தோஷத்தை வாங்கிக்கணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கிட்டிருக்கிற விலை உயர்ந்த பொருள்களை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணி அவங்க கிட்டிருக்க தங்கம் வயிறோம் வயடூரியம் அப்படின்னு பல விலை உயர்ந்த நவரத்தின கற்களையும் ஒரு பெட்டியில் எடுத்துக்கிட்டு நேராக அந்த சாது கிட்டே போய் ஐயனே நான் தங்களை சந்திக்க வந்திருப்பது என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சிங்கிறது ஒன்று மட்டும் இல்லை அதனால் நீங்கள் இந்த எங்ககிட்ட இருக்கிற விலையுயர்ந்த பொருள்களை வச்சுக்கிட்டு எனக்கு மகிழ்ச்சி எப்படியாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த விலை உயர்ந்த பொருள்கள் உள்ள பெட்டியை அந்த சாது கிட்டே கொடுக்குறான் சாது என்ன பண்ணுறாருன்னா அந்த பெட்டியை வாங்கின அடுத்த வினாடி அந்த பெட்டியோடு ஓட ஆரம்பிச்சிடுறாரு வேகமாக இவனுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல என்னடா நம்ம பொருளை கொண்டு கொடுத்தோ இவர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாருன்னு பார்த்தா இந்த பெட்டியை தூக்கிட்டு அவர் என்ன காரணம்னு கொஞ்சம் யோசித்தவங்க ஐயோ நம்ம ஏதோ ஒரு போலி சாது கிட்ட வந்து சந்திச்சிட்டோம் போல் இருக்கு ஏமாற்றிட்டு இருந்தாலும் தூக்கிட்டு ஓடுறான் பணத்தோடு அப்படின்னு சொல்லிவிட்டு இவரும் அவனை துரத்துக்கிட்டு ஓடுறாரு அந்த சாதுவை ஓடி ஓடி ஒரு ஓட்டத்தின் முடிவில் அந்த சாது சற்று ஓய்வு ஒரு இடத்துல அமர்றாரு பார்த்தீங்களா அப்போ இவன் ஓடி போய் அவரை லவக்கன்னு பிடிச்சிட்டு என்ன ஒரு அநியாயம் அப்படின் பெட்டியை புழுங்கிட்டு அப்பாடா பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பொருள் எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு ஓடிடுவானோன்னு நினச்சேன் நல்ல வேலை என்னுடைய பொருள் எனக்கு திரும்ப கிடைச்சடிச்சின்ட்டு ஒரு சந்தோஷத்தோடு அந்த பெட்டியை வாங்கிக்கிட்டு அவருக்கு வாய்க்கு வந்தபடி திட்டான் எப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டிங்களே அப்படின்ட்டு அதை பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சாது அவனுக்கு திருப்பி சொல்கிறாரு அடே மடையா இதே பொருள் தான்டா இதுக்கு முன்ன உன்கிட்ட இருந்தது ஆனால் அப்போ இல்லாத மகிழ்ச்சி இப்போ எங்கிருந்து உனக்கு வந்தது உடனே மகிழ்ச்சிங்கிறது உன்னுடைய உள்ளத்துலேருந்து வரணும் நீ வெளியிருக்கிற பொருளை தேடிகிட்டு இருக்க அதனால தான் உனக்கு மகிழ்ச்சிங்கிறது இல்லை இப்போ இதே பொருள் உங்ககிட்ட அப்போ இருந்தது ஆனால் நீ சந்தோஷம் இல்லைன்னு சொன்னேன் இப்போ இந்த பொருளை நான் ஒன்றும் பண்ணல உங்ககிட்ட வாங்கிட்டு தான் போனேன் திருப்பி அந்த பொருளை நீ நீ அடைஞ்ச உடனே சந்தோஷம் வந்துடுச்சு அப்படிங்கிற அப்போ ஏன் இந்த சந்தோஷம் உனக்கு அப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு அரிய உண்மையை அவனுக்கு உணர்த்துறார் அப்போது எந்த பொருளை நம்ம அடைந்தால் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொழுங்கிறதுக்காக தான் இது போன்ற கதைகளெல்லாம் நமக்கு பெரியவங்களால் கொடுக்கப்பட்டிருக்கு ஆகவே சனாதன தர்மம் வலியுறுத்திய வாழ்வியல் நெறிகளில் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு வாழ்க்கையின் வழிமுறைகளை மனிதன் சரியாக அறிந்து கொண்டு அதன் வழியில் அவன் வாழ முயற்சித்தால் மட்டுமே முழுமையான அவன் அடைந்திட முடியும் என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன் நன்றி ஓம் அச்ச